நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமீலு அதாவது குடல் அழற்சி நீங்க எளிய மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க ஒரு கைப்பிடி அளவு துளசியில எடுத்துக்கலாம் தண்ணீர் விட்டு கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சதும் தண்ணீரை வடிகட்டி அதுல கொஞ்சம் தேன் கலந்து இதை தினமும் குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா இந்த குடல் வால் அழற்சி விலகி போயிடும் குணமாயிடும் இந்த குடல் வாழ்ல இருக்க வீக்கம் வற்றி போகும் குடல்ல உள்ள புழுக்கள் எல்லாமே வெளியேறிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்